நான்கு வேதங்களுக்கு மேலே ஐந்தாவது வேதமாக கொண்டாடப்படுகிறது மகாபாரதம் பாரதத்தை இயற்றிய வேதவியாசர் வேதங்களையெல்லாம் பிரித்தும் பகுத்தும் கொடுத்தவர் அப்ப வேதத்தின் பொருளை இத்திஹாசமாக எடுத்துரைப்பதற்கு சரியான தகுதி படைத்தவர் அவரே வேதத்தினுடைய கருத்துக்களை நேரே படிக்கப் போனால் புரிவதற்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் அவையே கதை உருவத்தில் இத்திஹாசங்களில் கூறப்படும் போதும் புராணங்களில் விளக்கப்படும் போதும் புரிந்து கொள்ளவும் எளிதாக இருக்கும் இனிதாக இருக்கும் நாம் கடைப்பிடிப்பதற்கும் வழிவகுக்கும் அப்படி ஒரு கதைதான் விதுரனும் திருத்தராஷ்டிரனும் பேசிக்கொள்வது அதில் விதுரன் திருத்தராஷ்டிரனின் முற்றாளாக இராதே இப்பப்படி நடப்பவன் முட்டாளாக இருக்கிறான் என்று கூறிக்கொண்டு வருகிறார் அதில் இப்ப நாம பார்க்க வேண்டியது கடைசி ஸ்லோகம் நிறைய ஸ்லோகங்களால் அடையாளங்கள் கூறினார் அப்புறம் புத்தி கெட்டவனுக்கு இருக்கிற அடையாளங்களை சொல்லிக்கொண்டு வருகிறார் இப்ப நாம பார்க்க வேண்டியது பத்தாவது அடையாளம் அசிஷ்யம் சாஸ்தியோ ராஜன்னு உபாசதே கதர்யம் பஜதே யஷ் ச இவனையும் முட்டாள் என்றுதான் சொல்லுகிறார்கள் அசிஷன் திருத்ரா தகுதி இல்லாதனுக்கு யார் உபதேசிக்கிறானோ அவன் முட்டாள் பாத்திரம் அறிந்து பிச்சையிட வேணும் கூறுகிறோம் அத போல சிஷ்யனுடைய தகுதி தெரிந்துதான் சொல்ல வேண்டும் உபாசத்தே யார் ஒருத்தன்யத்தை உபாசிக்கிறானோ அவனும் முட்டாள் ஆத்மாவை உபாசிக்கலாம் பிரம்மத்தை உபாசிக்கலாம் ஆனால் எதையுமே இல்லாமல் ஒரு அருவத்தை உபாசிக்கிறேன்னு சொல்லுகிறானே அவன்தான் தியானிப்பவன் சூன்யத்தையே நினைத்துக் கொண்டிருப்பவர் அப்படி இருக்கிறவன் முட்டாள் ஏன்னா அவன் எதையுமே சாதிப்பதில்லை மூணாவது கதர்யம் பஜதே யஷ யாரொரு தன் கருமியின் நிழலில் இவன் நம்மை காப்பாற்றுவான் நம்பிக்கையோடு இருக்கிறானோ அவனும் முட்டாள்தானே ஒரு நாளும் கருமி லோபி நம்மை காப்பாற்ற போவதில்லை ஒரு பைசா அவர் ஒரு நாள் செலவழிக்கப் போவதில்லை ஆனால் அவரையே எதிர்பார்த்து இவர் நமக்கு நன்மை புரிவார் என்று நம்பிக்கையோடு இருந்தால் நானே தான் முட்டாளாகிறேன் அப்ப இந்த ஸ்லோகத்திலே மூன்று அடையாளங்கள் சொல்லப்படுகின்றன தகுதி இல்லாத சிக்ஷனுக்கு யார் உபதேசிக்கிறாரோ சூன்யத்தை தியானிக்கிறானோ உபாசிக்கிறானோ கருமிய நம்பி நான் காப்பாற்றப்படுவேன் என்ன யார் இருக்கிறானோ இவர்கள் மூவரும் முட்டாள்கள் நாம இவர்களை போல இருக்கலாமா அதுல முதல்ல பார்ப்போம் அசிஷ்யம் சாஸ்தியோ ராஜன் யார் ஒரு இல்லாத சிஷ்யனுக்கு உபதேசிக்கிறானோ இந்த இடத்தில் நமக்கு ஒரு ஐயமிழும் இருக்கிற சிஷ்யர்களுக்கு தான் உபதேசிக்கணும்னுட்டார் அப்ப பல பேர் இழந்து போவார்கள் ஓஹோன்னு பகவான பற்றி தெரிஞ்சிருந்தா வாங்கோ அப்ப நான் மேற்கொண்டு உங்களுக்கு சொல்றேன் எங்களுக்கே தெரிஞ்சிருந்தா உம்மிடத்தில் எதற்கு கேட்க வர போகிறோம் தகுதி இல்லாதவர்கள் தானே கேட்க வருவார்கள் இந்த இடத்துல தகுதி ஓஹோன்னு படிப்பறிவு இருக்கிற தகுதி நல்ல வித்வான் நல்ல வாதத்திறமை படைத்தவன் இப்படிப்பட்ட சிஷனுக்கு தான் சொல்லணும் என்ன அவர் சொல்லவே இல்லை ஆனா இது தவிர பெரும் படிப்பு புத்தகத்தில் இருக்கிற ஒரு பிரில்லியன்ஸ் இன்டெலிஜென்ஸ் இத நம்ம பூர்வாச்சாரியர்கள் எதிர்பார்த்ததே கிடையாது இத பக்தன் ஒரு நாளும் எதிர்பார்க்க மாட்டான் நாம் நினைப்போம் ஓ பக்தனாக இருக்க வேணும்னால் சிறந்த படிப்பாளியாய் அறிவாளியாய் இருக்க வேணும் அறிவாளிகள் அறிவாளிகள் ஒத்துன்றனாலே இல்லை படிக்கணும் வாஸ்தவம் தான் ஆனா அதை எது முக்கியம் பணிவு ஒழுக்கம் பக்தி இவைதான் முக்கியம் ஆனால நமக்கு ஒண்ணுமே தெரியாதவர்களாக கூட இருக்கலாம் படிப்பறிவில்லாதவர்களாக கூட இருக்கலாம் நம்மை விளக்குவதே கிடையாது ஆழ்வார்கள் ஆறும் நம்மள விளக்குறதில்லை ஆச்சரியமான செய்தி ஆழ்வார்கள் எந்த பள்ளிக்கூடத்துக்கு போனார்கள் எந்த பல்கலைக்கழகத்தில் படித்தார்கள் எங்கு முனைவர் பட்டம் பெற்றார்கள் எதுவுமே இல்லை நம்மாழ்வார் பள்ளிக்கூட வாசனை அவர் கிடையாது திருவங்கி ஆழ்வார் கள்ளர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்தார் திருப்பானார் பாணர்குலத்திலே பிறந்தவர் இவர்களெல்லாம் எந்த பள்ளிக்கூடத்துக்கு போனா என்ன படிச்சாப்போ ஆனா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்களோ அதுவே வேத வாக்காக உலகம் பின்பற்றுகிறது ஆகையால் வெறும் படிப்பைக்கு தகுதி தகுதி இல்லை என்று பார்த்து பெரியவர்கள் தள்ளுடவே மாட்டார் சில குணங்கள் சிஷ்யனுக்கு தேவைப்படுறது அந்த தகுதி இல்லைன்னா நிச்சயமா கொடுக்க மாட்டார்கள் இந்த தகுதிகள் எவையவைங்கறதே ரொம்ப விளக்கமா ஸ்ரீ வேதாந்த தேசிகன் ஸ்ரீ வைஷ்ணவ மகாச்சாரியர் தம்முடைய ஞாசவிம்சதி எங்கும் பிரபந்தத்தில் துவக்கத்திலேயே சாதிக்கிறார் என்னான்னு சொல்றேன் சத்சேவி சமுச்சரி தவோஷிஷ பிரணிபன பிராந்த அனுசூயா அபிமதம் திக்ஷனியா இப்படிப்பட்ட பண்புகளுடைய தத்துவங்களை கொடுக்க வேணும் அவனும் தத்வார்த்தங்களை கேட்கணும் இவரும் தத்துவார்த்தங்களை தான் கொடுக்க வேணும் எப்படிப்பட்டவனே நாம நினைப்போம் சுமாரா இருந்துட்டா போர்மா தகுதி எவ்வளவு எதிர்பார்க்கிறாள்னா ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திலேருந்து திருக்கோட்டியூருக்கு போனார் கிட்ட கையிலே அந்த நாளில் நடந்துதான் போகணும் கார் வசதி எல்லாம் கிடையாது சுமார் ஒரு கிலோமீட்டர் போகணும்னு வச்சுக்கோ நாலு நாளான நடக்க வேண்டாமா நடந்தா தான் அந்த ஊருக்கு போய் சேர முடியும் நாலு நாள் தேடி திருக்கோட்டி நம்புகளை போறார் அவருக்கு திருமந்திரம் எட்டெழுத்து மந்திரம் சரமஸ்லோகம் கண்ணன் கீதையில சொன்ன சர்வதர்மான் பறித்த ஜஸ்லோகம் இந்த ரெண்டுனுடைய ஆழ்ந்த பொருள்களை அறிந்து கொள்ள வேணும் என்ன ஆசை திருக்கோட்டியூர் நம்பிகள் ஆள வந்தாங்கிற யாமுனாச்சாரியருடைய சிஷர் திருக்கோட்டியூர் ராமானுஜர் சிஷ்யர் இடத்துல முதல் தரம் போய் கதவை தட்டினார் திருப்பி அனுச்சுட்டார் கொஞ்ச காலம் கழித்து திரும்ப போனார் கதவை தட்டினார் இல்ல இன்னும் நீ மெச்சூர் ஆகல இந்த பண்பும் வந்த விற்பாடு வா இப்படியே பதினேழு தடவை போயிட்டு வந்தார் ஒரு தடவை ரெண்டு தடவை அல்ல இது வந்த வந்திருக்காது முன்னோர்கள் கொடுப்பார்கள் ஆனால் ராமானுஷர் அந்த வரம்பை சற்று மாற்றினார் அவர் சொன்னது ஆசை உடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்னு பேசி வரம்பருத்தார் பின் இனிமே படிப்பை தகுதியாகவும் ஆறு மாசம் பட்டினி கிடக்கறானா ஒரு வருஷ காலம் நம் வாசலில் கிடக்கிறானா என்று பார்த்து கொடுக்காதீர்கள் அதற்கெல்லாம் இனிமேல் ஆள் கிடைக்காது அதனால சற்று மாத்தி நடுங்க தகுதி வேணும் தகுதி வேண்டாம் நான் ஆனா தகுதிக்கு இருக்கிற டபனுஷனியை மாத்தரார் தகுதிங்கிறது படிப்போ வித்வத்தோன்னு வைத்துக் கொள்ள பதில் பகவானை அறிந்து கொள்ளுவதில் விருப்பம் ஆசை இருக்கிறதா ருச்சி திறந்ததா அதையே தகுதியாக கொண்டு கொடுத்து விடுங்கள் அது எவ்வளவு பெரிய தகுதி பெருமாளை தெரிஞ்சுக்கணும் அவன் அடையணுங்கிற ஆசை இப்ப நாம ஒருத்தரும் இதைத்தான் டெஸ்ட் பண்ணிக்கணும் இப்போ சாமி புஸ்தகத்துல இருக்கிறது முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் இருக்கேன்னு தெரியாது ஆனா பகவான் அடையணுங்கிற ஆசை இருக்கு அவர்தான் உயர்ந்தவர்னு ஏத்துக்கிறேன் அடி அவருக்கு அடிமைங்கிறத ஒத்துக்கிறேன் அவராக நமக்கு ஆறு நல்லது பண்ண போறான்னு ஏத்துக்கிறேன் எல்லாரும் சமமானவான்னு புரிஞ்சு விட்டேன் நான் அவன் அடையறதுதான் குறிக்கோள்னு தெரிஞ்சு விட்டேன் இந்த ஆசை துடிப்பு வந்துடுச்சுனாலே இதுக்கு மேல பெருசா எதையும் பெரியவர்கள் எதிர்பார்ப்பதே கிடையாது அதனாலதான் பதினெட்டாவது இடவை ராமானுஜர் எடுத்துரைச்சு பரீட்சை பண்ணி திருக்கோட்டி உணவிகள் அர்த்தத்தை கொடுத்தார் ஆனா அவர் இவ்வளவு டெஸ்ட் பண்ணி கொடுத்திருக்காரு ராமானுஜர் அதை போல டெஸ்ட் பண்ணாரா உடனே அஷ்டாங்க விமானத்தில் ஏறினார் திருக்கோட்டியூரில் அஷ்டாங்க விமானத்தின் மேலே ஏறி அங்கு கூடியிருந்த சிஷ்யர்கள் பக்தர்கள் ஆசையுடையோர் அவர்கள் அனைவருக்கும் சரமஸ்லோகத்தின் உயர்ந்த அர்த்தத்தை வெளியிட்டருளினார் பெருமானார் அதனாலதான் எம்பெருமானார் பேரே பெற்றார் நான் ஒருத்தன் நரகத்துக்கு போனாலும் ஆச்சாரியனுடைய வார்த்தை மீறி எல்லாருக்கும் சொல்கிறேனே அதற்காக நான் ஒருத்தன் நரகத்துக்கு போனாலும் இவர்கள் எல்லாம் வைகுந்தத்தை அடைவர்கள் என்னால் நானே ஏற்றுக்கொள்ளுகிறேன் காரை கருணை ராமனுஷன் அப்ப நம்ம புரிஞ்சுக்கணிதன சிஷன் அடத்திர என்ன எதிர்பார்க்கிறான்னு இப்ப தெளிவுவார் சொல்லியோ வெறும் படிப்பை இவர்கள் எதிர்பார்க்கவில்லை வேதாந்த அந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றார் சத்புத்தி நல்ல புத்தி வேணும் நல்ல பண்பு வேணும் அது இருந்தா தான் முதல்ல படிக்கவே வருவோம் சாது சேதி சாதுக்களை நன்கு பணிவடை செய்யறதுக்கு ஆசை இருக்கணும் பக்தர்களோட சேர்ந்து ஆசை இருக்கவனும் சமுச்சிக சரிக்காக நல்ல ஒழுக்கம் இருப்பவனாக இருக்க வேண்டும் தத்துவோத அபிலாஷி ஆத்ம தத்துவம் பரமாத்ம தத்துவம் இவற்றை அறிந்து கொள்ளுவதில் விருப்பம் இருக்க வேண்டும் ஆச்சாரன் இடத்துல அவர் சொல்றதை வச்சிருந்து நன்னா சம்பாதிச்சு வீடு கட்டலாம் வாங்குறதுக்கா கேட்க இதுக்கு போகிறவன்ட்டு ஆச்சாரன் சொல்லவே மாட்டார் ஆத்மாவை தெரிஞ்சுந்து பரமாத்மாவை அடைவதற்கு வழி தேடினேன் அப்ப உபதேசிக்கலாம் சுஷ்ரூஷாக ஆச்சாரியனுக்கு குருவுக்கு பணிவடை செய்வனாக இருக்க வேண்டும் அகங்காரத்தை விட்டு இருக்க வேண்டும் இவரென்ன ஏழை ஆச்சாரியன் நான் நல்ல பணக்கார பிள்ளை அப்படிங்கிற அகங்காரம் கூடாது படிக்கிற கூட படிக்கிற மாணவர்களிடத்திலே இவர்கள் என்ன விட ஏழைகளாச்சே இவா என்ன விட ஒண்ணு புத்திசாலி இல்லையே என்கிற அகங்காரமும் கூடாது இப்படி அலங்காரத்தை விட்டவனாய் பிரணிபதன பரஹ ஆச்சார்தனை எப்போதும் வணக்கத்தோட சேமிப்பவனாய் பிரதீஷா தீர்த்து கொள்ளலாம் எதிர்பார்த்திருப்பா வெளிப்புலன்களை அடக்கியவனாய் உட்புலனான மனத்தை அடக்கியவனாய் அனசூயா புறாமையே இல்லாதவனாய் சரண உபகதா சாஸ்திர விசுவாசாலி ஆச்சாரனிடத்திலே சரணாகிதி பண்ணி சாஸ்திரத்தில் நம்பிக்கை இருக்கிறவன் வேதம் சொல்றது உண்மை ஆழ்வார்கள் பாசரங்கள் சொல்றது உண்மை இத்திசாச புராணங்கள் உண்மைதான் பேச்சு என்பிக்கை இருக்கிறவன் ஆய் இப்ப இவ்வளவு நேரம் என்னென்னு சொன்னேனும் படிப்பை பத்தி சம்பந்தம் இருக்க பாருங்க ஒரே புத்திசாலியா இருக்கணும்னு சொன்னாலா அறிவாளியா இருக்கணும் ஐச்சியும் அதிகமா இருக்கணும்னா சொன்னா ஒண்ணுமே சுரல பாருங்களேன் சத்புத்தி புத்தி இருக்கணும் படிக்கிறதுக்கு ஆசை இருக்கணும் சாது சேவி பாகவதர்களோட சேர்ந்து இருக்கிறதுக்கு ஆசை சமுசித சரித்தா நல்ல ஒழுக்கம் தத்த போதாபிலாஷி தக்கத்தை தெரிஞ்சுக்கிறது ஆசை சுஷ்ரூஷா தியமான ஆச்சாரியனுக்கு பணிவடை செய்ய வேண்டும் தியமான அகங்காரத்தை விடுத்திருக்க வேண்டும் பலகா ஆச்சார்தனை விழுந்து நமஸ்கரிக்க வேண்டும் கஷ்ன கால சரியான காலம் வரைச்ச சந்தேகத்தை கேள்வியா கேட்டு தெளிந்து வேண்டும் சாஸ்திர விசுவாசாலி வேதத்தில் நன்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் இது எதுவுமே ஒண்ணுமே கஷ்டமில்லையே உபதேசிக்க வேணும் இது இல்லாமல் கண்ட பேருக்கு கண்ட பேருக்கு எத்தையோ சொல்லு சொன்னால் சொல்லுபவனே முட்டாளாகிறான் அடுத்து எஸ்யம் உபாசத்தை உபாசிக்க கூடாது யோகம் பண்றோம் தியானம் பண்றோம் உடனே அப்படியே திறந்த வழியை குறித்து தியானம் பண்ணு அதுல ஒரு மேல படிச்சுன்னு சொல்ற அளவு அதை செய்யக்கூடாதுங்கிறது ஏன்னா நம்ம தியானம் பண்ணும்போது எதற்காக நம் புல்களை அத்தனையும் அடக்கத்துக்கு வரணும் நமக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருக்குமோ ஸ்ட்ரெயின் இருக்குமோ டென்ஷனோ மொத்தமே போயிடணும் தியானத்தை வழக்கமா போன்றிருக்கவங்களுக்கு முதல்ல அதெல்லாம் வரவே வராது இப்ப அதெல்லாம் ஏன் வருகிறது என்னால் எதை நினைக்கணுமோ அதை விட்டுட்டு கண்டத்தை நினைக்கிறபடியால தான் வருது நமக்கு ஏற்காதது எதுவோ அதை நினைக்கிறபடியாலதான் வருகிறது தியானத்துல என்ன சொல்லிக் கொடுக்க போறா ஒருநிலைப்படுத்து ஒருநிலைப்படுத்துன்னா எதனிடத்தில் ஒருநிலைப்படுத்த வேண்டும் உயர்ந்த ஒரு விஷயத்தில் எந்த ஒரு வஸ்துவை எந்த ஒரு பொருளை நினைக்க நினைக்க என்னுடைய அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்து ஆனந்தம் பிறக்கிறதோ வளருகிறதோ அதை பற்றித்தானே உபாசிக்க வேண்டும் பகவான் கண்ணன் கீதையில் தெரிவிக்கிறார் உன்னுடைய புலன்கள் அனைத்தையும் என் திருமேனியில் வைத்துவிடு அதுக்கு சுபாஷ்யம்னு பேர் தியான இதுதான் கண்ணன்னு சொல்றா இருக்கோ உன்னுடைய புலங்கள் கண்ணு காது மூக்கு நாக்கு எல்லாம் எல்லாவற்றையும் கண்ணனாக என் திருமேனியில் வை அர்ஜுனா என் திருமேனிக்கு ஒரு சிறப்பு உண்டு உலகத்தை எந்த பொருளை நீ பார்த்தா என்னாலும் அது உன் அறிவை மழுங்க ஆனா என் திருமேனி சுத்த சத்தமயமான திருமேணி சத்தம் ரஜசு தமசு முக்குணங்கள் சேர்ந்ததல்ல பகவானுடைய திருமேனி அது சத்தகுணம் மட்டுமே இருக்குன்னு திருமேனி ஆனால் அதை பார்க்க பார்க்க நம்முடைய அறிவின்மை தொலைஞ்சுடும் அறிவு வளரும் ஆனா மற்ற எல்லா பொருட்களும் சேர்க்கை அதனால அதை நினைச்சுனால் கண்டிப்பா அதோட நாம சிரமப்பட்டு போடுவோம் அதனாலதான் புலன்களை தியானிக்கும் போது பெருமானிடத்திலேயே செலுத்த வேண்டும் இழத்தினை இயக்கம் நீக்கி இருந்து முன் நினையை கூட்டி அளத்தில் ஐம்பொல நடக்கி அன்ப அவர்கள் வைத்து துளக்கமல் சிந்த செய்து தோன்றலும் சுடர்விட்டாங்க திருமங்கையாழ்வாருடைய திரு குறுந்தாண்டக பாசம் பெருமானுடைய திருமேனியை தான் தானிக்கணும் சூன்யத்தை தானித்தால் அப்ப நமக்கு எப்படி ஞானம் வளரும் எந்த ஒரு பொருளை பார்த்தா ஞானம் வளருமோ சத்தகுணம் வளருமோ அந்த பொருளைத்தானே உபாசிக்க வேண்டும் அது பகவானுடைய திருமேனி தானே அதனாலதான் ஒண்ணும் இல்லாத வெட்ட வழியையோ அல்லது வெறும் ஒரு புள்ளி குச்சினா அப்போ ஒரு கருப்பு புள்ளியோ வெறும் புத்தாஹத்துவாதையோ இதெல்லாத்தையும் நினைக்க கூடாது பகவானுடைய திருமேன் இப்ப நீங்க தியானமான உபாசிக்கணும்னு ஆசையா வேண்டிய பெருமாள் ஸ்ரீரங்கத்து பெருமாள் திருவங்கடத்து பெருமாள் ஒப்பெரியப்பன் திருக்குடந்தை ஆறாமுதன் ஹனுமார் சக்கர தாழ்வார் ஆறாரோ முன்னாடியே திருவுருவ படத்தையோ விக்கிரத்தையோ விஷயங்கோ அவளை என்னன்னா பார்த்துட்டு கூட கண்ணை மூடிண்டுதான் பண்ணுங்கிற முதல்ல அவசியம் இல்லை ஏன்னா முத முதல்ல நமக்கு பழக்கம் இல்லை அப்ப கண்ணை திறந்து நம்ம விக்கிரகத்தை பார்த்துப்போம் அத மனசுல தேக்கிப்போம் அப்புறம் மெதுமெதுவா கண்ணை மூடிப்போம் அந்த விக்கிரகத்தை ரீட்டைன் பண்றதுக்கு பார்ப்போம் இப்படியே வளர்த்து கொண்டு போக வேண்டும் இப்படி இருந்தால் உபாசிக்க மாட்டான் கதர்யம் விளக்கவே வேண்டாம் யார் ஒருத்தன் கருமி வீட்டுல போய் தங்கிட்டு இந்த கருமி கண்டிப்பா என்ன காப்பாற்றுவாருனா ஒரு நாள் மனபோரில் கொடுக்கிறவரா இருந்தாலே காப்பாற்றுறது சந்தேகமா இருக்கு கருமி போய் ரட்சிக்க போகிறாரா தமாகூர் மூட செயல் இப்படி இருப்பவர்கள் முட்டாள் புத்திகீனர்கள் என்ன சொல்லி இத்தோட முட்டாள்களுடைய அடையாளத்தை முடிச்சுட்டார் புத்திசாலி யாருன்னு பார்த்துட்டோம் புத்தி இல்லாதவன் ஆறுனு பார்த்துட்டோம் இனிமே நாம தான் ரெண்டையும் சீர்தூக்கி பார்த்து பசு தரிந்து பற்ற வண்டியத்தை பற்றி விட வேண்டியதை விட வேண்டும் இனி பற்ற வண்டியத்தை பார்ப்போம் இந்த விதூர நீதி ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி